வணக்கம் நற்றினையின் ஒருக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா கடவுளுக்கு அஞ்சும் மனிதனை யூதர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்தியாவோ கடவுளை அறிபவனையும் கடவுளை நேசிப்பவனையும் கண்டுபிடித்தது ஆம் கடவுளுக்கு அஞ்சும் மனிதனை யூதர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்தியாவோ கடவுளை அறிபவனையும் கடவுளை நேசிப்பவனையும் கண்டுபிடித்தது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர் நன்றி வணக்கம்